நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் 28 எட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக இருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷின் ஜனாதிபதியாக இருந்தார் இரண்டு ஜமேக்கா நாட்டின் தலைநகரம் கிங்ஸ்டன் மூன்று இந்தியாவில் ஜெய்தாபூர் அணுவின் நிலையம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கர்நாடகாவில் அமைந்துள்ள கிருஷ்ணராஜசாகர் எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது இரண்டு சர்வதேச மகிழ்ச்சி என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து கோப்பையை வென்ற அணி எது மீண்டும் சந்திப்போம் நன்றி